அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் நிகழ்ச்சிக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேல தேசியமான உதவி ஒருவன் குதிரையின் மீது சவாரி செய்து கொண்டிருந்தான் வழியில் மயங்கி கிடந்த ஒருவனை பார்த்ததும் பரிதாபப்பட்டு குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்தான் மயங்கி கிடந்த ஒரு திருடன் அவ்வாறு அவன் நடித்தான் திடீரென எழுந்து அவன் கத்தியை காட்டி குதிரைக்காரனிடம் உன் குதிரையை கொடு இல்லாவிட்டால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினான் குதிரையின் லகானை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த அப்பாவி குதிரைக்காரன் சொன்னான் இதை என்ன செய்யப் போகிறாய் அந்த திருடன் கூறினான் நாளை சந்தையில் இந்த குதிரை விற்கப் போகிறேன் என்றான் அவ்வாறு விற்கும் போது இந்த குதிரை எப்படி கிடைத்தது என்று மட்டும் சொல்லிவிடாதே என்று அந்த குதிரைக்காரன் அறிவுறுத்தினான் ஏன் என்று அந்த திருடன் கேட்டான் நீ உண்மையிலேயே மயக்கமடைந்திருந்தாய் என நினைத்து உனக்கு உதவ நான் குதிரையிலிருந்து இறங்கினேன் ஆனால் நீயோ என் குதிரையை பறித்து கொண்டாய் நீ இந்த சம்பவத்தை சொன்னால் ஒருவர் உண்மையிலேயே வழியில் மயக்கமடைந்து கிடந்தாலும் யாரும் அவருக்கு உதவ மாட்டார்கள் திருடன் என்று நினைத்து கொண்டு தாண்டி போய் விடுவார்கள் என்று அவர் ஆம் நாம் துரோகத்தால் பாதிக்கப்படுகிற போது நல்லவர்களையும் சந்தேகப்பட தொடங்கிவிடுவதுதான் அதன் கொடூர முகமாக இருக்கிறது சிந்திப்போம் உண்மையான உதவின் நிலைமையை உணர்ந்து நாம் செயல்படுவோம் நன்றி